பாடம் இரண்டு ஆடை அணிந்து துழுவதன் அவசியமும் ஒரே துணியை அணிந்து துழுவதும் ஒவ்வொரு பள்ளிவாசலும் உங்கள் அலங்காரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அத்தியாயம் முப்பத்தி வசனம் ஒரே துணியை மட்டும் அணிந்து துழும்போது ஒரு முள்ளி நாளாவது அதை தைத்துக் கொள்ள வேண்டும் என நபிசல்லாக அலிக வசல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிப்பவர்களின் தொடர்ச்சி சர்ச்சைக்குரியதாக உள்ளது எந்த ஆடையை அணிந்து கொண்டு ஒருவர் உடல் உறவு கொள்கிறாரோ அதே ஆடையில் அறுவருக்கத்தக்க எதுவும் இல்லாமல் போது அதை அணிந்து கொண்டு தொடரலாம் நிர்வாணமாக யாரும் காபாவை வளம் வரக்கூடாது என நபிசல்லும் அலிஹசல்லம் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார்கள்